அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நான் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர தன்னந்தனியா மேஞ்சிட்டு இருந்தது அந்த மான் கர்ப்பமா இருந்தது அதாவது அந்த மானோட வயத்துல இன்னொரு குட்டி மான் இருந்தது அப்போ திடீர்னு மழை பெய்யவும் அந்த மான் எங்கடா ஒதுங்கிறது அப்படின்னு பாத்துட்டு அங்கிருந்து ஒரு குகையில போய் ஒதுங்குச்சு அப்போ எதிர்பாராத விதமா மானுக்கு திடீர்னு பிரசவ வெளியெடுத்து அந்த குகையிலேயே இரண்டு அழகான மாண்களை அழகானது விலங்குகளுக்கு பிறந்த குட்டிகள் ஒரு மணி நேரத்துல எழுந்து நடக்க ஆரம்பிச்சிரும் கொஞ்ச நேரத்திலே ஆரம்பிச்சிரும் அது உங்களுக்கு தெரியுமா அது மாதிரி அந்த இரண்டு மான் குட்டிகளும் அந்த குகைக்குள்ள ஓடிபிடிச்சு விளையாடிட்டு இருந்தது அப்ப அந்த அம்மா மானும் சந்தோஷமா பாத்துட்டு இருந்தது அப்ப பார்த்து அந்த குகைக்கு சொந்தக்காரரான சிறுத்தை உள்ள வந்தது இத பார்த்த தாய்மான் ஒரு நிமிஷம் நடுங்கிருச்சு இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு அந்த சிறுத்தைய பாக்காத மாதிரி தன்னுடைய குட்டிகளை பார்த்து சொல்லுச்சு என்ன குட்டிகளே அதுக்குள்ள உங்களுக்கு பசிக்குதா இப்பதானே ஒரு புளிய அடிச்சு சாப்பிட்டீங்க அதுக்குள்ள மறுபடியும் எனக்கு இன்னொரு சிறுத்தை வேணும்னு கேட்டா நான் எங்க போறது வெளியில வேற மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு நான் எப்படி போய் சிறுத்தைய தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவேன் கொஞ்சம் பசியை அடக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்டோடனே சிறுத்தை நடுங்கிருச்சு என்னது புலிய அடிச்சு சாப்பிட்டுச்சிங்களா சிறுத்தை வேணுமா ஐயோ நம்மளை புடிச்சு தின்ற போதுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுத்தை வேகமா வெளியில ஓடுச்சு சிறுத்தை ஓடுனத ஒரு நரி பாத்துட்டு எங்க இவ்ளோ வேகமா ஓடுற அப்படின்னு கேட்கவும் சிறுத்தை வந்து தன்னுடைய குகையில நடந்தத சொல்லுச்சு அப்போ நரி சொல்லு உனக்கு நல்லா ஏமாத்தி இருக்க அந்த மான நான் வந்து கொல்றேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தது குகை கிட்ட வந்ததும் சிறுத்தைக்கு மறுபடியும் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மான் நம்மளை கடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா என்ன பண்றது நம்மள அடிச்சு அதனுடைய குட்டிங்களுக்கு விருந்தா போட்டுச்சுனா அப்படின்னு பயந்துகிட்டு நான் உள்ள வர மாட்டேப்பா அந்த மானை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் அப்பதான் நரி சொல்லுச்சான் சீச்சி இதுக்கு போய் பயந்துட்டு இருக்க உனக்கு வேணா ஒண்ணு பண்ணலாம் ஒரு கயிறு எடுத்து என் கழுத்துல கட்டிக்கிறேன் அதே மாதிரி உன் கழுத்துலயும் கட்டிக்கோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே குகைக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லி அந்த நரி வந்து சிறுத்தைக்கு தைரியம் கொடுத்து குகைக்குள்ள கூட்டிட்டு போனது இப்போ நரியும் சிறுத்தையும் சேர்ந்து வர்றத பாத்த மான் என்ன பண்ணுச்சு தெரியுமா தன்னுடைய குட்டிகளை பார்த்து சொல்லுச்சு வாங்க வாங்க குழந்தைகளை நீங்க அவளோட எதிர்பார்த்த சிறுத்தை சொல்லிருந்தேன் அதே மாதிரி இழுத்துட்டு வந்துட்டாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நரிய பார்த்து சொன்னது நரியாரே உங்ககிட்ட நான் ஏழு சிறுத்தைல கேட்டேன் ஒரே ஒரு சிறுத்தை மட்டும் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு எப்படி பத்தும் அப்படின்னு கேட்கவும் சிறுத்தைக்கு தொடர் அடுங்கி போச்சு என்னது ஏழு சிறுத்தை அடிச்சு திங்க இதுல வந்து நரிதான் கட்டி இழுத்து கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தை எடுக்க ஆரம்பிச்சது ஓட்டம் சிறுத்தை ஓட வேகத்துக்கு நரியால ஓட முடியுமா இந்த உலகத்திலே வேகமா ஓடக்கூடிய மிருகம் சிறுத்தைதான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா நரியை கல்லு முள்ளு காடு மேடு கரடு எல்லாத்துலயும் இழுத்துட்டு ஓடுச்சு நரி வந்து அந்த கல்லு முள்ளு எல்லாத்துலயும் இழுபட்டு அடி வாங்கி செத்து போச்சு இந்த மான் மட்டும் சமயோசிதமா இந்த மாதிரி நடந்துக்கலாம் குட்டிகளை இழந்திருக்கும் இல்லையா அதுக்கு பிறகு அந்த சிறு அந்த குகை பக்கமே வரல மான் தன்னுடைய குட்டிகளோட சந்தோஷமா அந்த குகையிலே வாழ்ந்து வந்தது சரி நேயர்களே இன்றைய கதையை கேட்டு நீங்க ரொம்பவே ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் மீண்டும் நாளைக்கு இன்னொரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரையிலிருந்து விஜய இன்றைய நாள் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம்